ிாத்தயத்திரவேற்றைக்காணையா கிருஷ்ணா கீதா மூ நமச்சித்தோ மாரியுது தாக்கும வகவாஸ் இந்த ிகளை பற்றி உபதேசம் பண்ணுறார் இதுக்கு முதல் ரெண்டு ஸ்லோகத்தில் சகாம பக்தர்களை பற்றி உபதேசம் பண்ணுகிறார் இனி பக்தியினுடைய எளிமையை பற்றியும் சொல்ல போகிறார் ஆனால் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் கூட கடைசியாக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இப்போ பார்ப்போம் ஏ ஜனாகா எந்த ஜனங்கள் இங்கே எந்த ஜனங்கள்னா ஞானிகள்னு அர்த்தம் சந்யாசிகள் அதாவது சந்நியாசிய புத்தியோடு இருக்கக்கூடிய ஜானிகள்னு அர்த்தம் துறவு மனப்பான்மை வைராக்கியம் பற்றற்ற தன்மையோடு இருக்கக்கூடிய ஞானிகள் மாம் என்னை அனநியாக சிந்தையந்தகா அதாவது இறைவன் எனக்கு அந்நியமாக இல்லை இறைவன் வேறு நான் வேறு இல்லை உணர்ந்தவர்களாய் சிந்தையந்தகன்னா இங்கே உணர்ந்தவர்களாய் எல்லாருடைய சரீரத்திலேயும் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூபம் பரமாத்மாதான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டவர்கள் பரியுபாசத்தை இறைவன் பிரபஞ்சம் எல்லாவற்றிலும் நீக்கமர வியாபித்திருக்கிறான் ஆகவே அவரை தவிர ஒன்றும் இல்லை இறைவனைத் தவிர ஒன்றுமில்லை எல்லா பெயர்களும் வடிவங்களும் அவன் மீது கற்பிக்கப்பட்டவைகள் உண்மையில் அவன் இரண்டற்றவனாக அத்வைத இருக்கிறான் என்று அறிந்து தியானிக்கிறார்கள் பரியுபாசத்தேன்னா முழுமையாக இந்த ஞானத்திலே நிலைநிற்கிறார்கள் அவர்கள் தேஷாம் அப்படிப்பட்டவர்களுக்கு நித்தியாபியுக்தானாம் தேஷாம் நித்தியாபியுக்தானாம்னா அப்படி எப்பொழுதும் என்னையே தியானம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு என்னை பற்றிய ஞானத்திலே நிலைத்திருப்பவர்களுக்கு அகம் யோக கஷேமம் வகாமி நான் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நான் கொடுக்கிறேன் யார் மூலமாவது பகவான் கொடுத்த அனுகிரகம் என்பவர் அதாவது இந்த சாதகன் சாதகன் சொல்லலைமா சித்தனாயிட்டான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இறைவனை உணர வேண்டியது இறைவனை உணர்ந்து விட்டான் இறைவனை அடையிறதுன்னு சொல்லுவோம் இறைவனை அடைய முடியாது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவனை அடைய முடியாது இறைவன்தான் எல்லாமாக இருக்கிறார் அவர் என் ஸ்வரூபமாகவும் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளுகிற அந்த ஜானிக்கு அகம் நான் யோகக் கஷேமும் வகாமி யோகம்னு சொன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இது ரெண்டாவது அத்தியாயத்தில் நிர்யோக்ஷேமோ பவ அப்படின்னு நாற்பத்தஞ்சா ரெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிற போதே யோகம்னா வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்கிறது கஷேமம்னா அதை பாதுகாத்து தருது ஆக என்னெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையோ அதெல்லாம் நான் கொடுத்து அவனை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறார் ஆக துறவு வாழ்க்கைக்கு போகிறவர்களெல்லாம் எல்லாவற்றையும் துறந்து விட்டு போவதால் அவர்களுடைய உடல் வாழ்க்கையை காப்பதற்கு தேவையானவற்றை எவர் மூலமாவது தெய்வம் மனுஷர் ரூபேனாங்கிற மாதிரி யார் மூலமாவது கொடுத்து உதவுகிறார் அவன் அதுக்குன்னு முயற்சி பண்ணுறதில்லை மற்ற பக்தர்கள்லாம் ஆர்த்த பக்தர்கள் அர்த்தார்த்தி பக்தர்கள் ஜித்யாசு பக்தர்கள் எல்லாம் முயற்சியும் பண்ணுவார்கள் இவன் முயற்சியே பண்ணுறதில்லை பகவான் கொடுத்தா கொடுக்கட்டோங்கிற எண்ணத்தோடு இருக்கிறதுனால பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் அவனுக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு தேவையானவற்றையெல்லாம் கொடுத்து அவனை பாதுகாக்கிறார் அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் ஞானிகள் எந்த கர்மாக்களையும் செய்கிறதில்லை தத்துவ ஞானத்தை உணர்ந்து அவர்கள் எப்பொழுதும் நிதித்தியாசனம் பண்ணுகிறார்கள் யாருக்காக தேவைப்பட்ட பாடம் சொல்லுவார்கள் எப்பொழுதும் அமைதியாக இருக்கிற அவர்களுடைய வாழ்க்கை தேவைகளை நான் கவனித்துக் கொள்கிறேன்னு பகவான் உறுதி சொல்கிறார் இது துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறவர்கள் அவர்களுக்கு தெரியும் பகவான சரணாகதி அடைகிறதுன்னு நிறைய ஸ்லோகங்கள்லாம் உண்டு அப்படி சொல்லி தான் பகவானை சரணாகதி பண்ணுறோம் இந்த சரணாகத்திங்கிறது துவைத்த ரூபமான சரணாகத்தின்னா பகவான நம்மளுக்கு வேறாக நினச்சி அவரை சார்ந்திருக்கிறது அப்படி சார்ந்திருந்தால் தான் அவரும் நானும் ஒன்றுங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு பிறகு இறைவனும் நானும் ஒன்று பத்தாவது அத்தியாயத்தில் பகவான் சொல்ல போகிறார் அவர்களுக்கு நான் ஞான யோகத்தை கொடுக்குறேன்னு சொல்லுவார் ஆனால் இந்த இடத்துல ஞான யோகிகள் பகவானே தங்களுடைய ஸ்வரூபமாகவும் ஜெகத் ஸ்வரூபமாகவும் அவர்கள் காண்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டியதை இறைவன் கொடுத்து அருளுகிறார் இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமானது இந்த ஸ்லோகத்தினுடைய எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய